ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சுஹார்டோ இந்தோனேஷியாவின் முன்னாள் அரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இர நா வீரப்பன் மலேசிய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு சில்பா செட்டி இந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆறுநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு முகமது நபி கடைசி நபி இவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தாமஸ் பெயின்